நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமருத்தலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலு பாத எரிச்சலை போக்கக்கூடிய எளிய மருந்து என்னன்னு பார்ப்போம் பாத எரிச்சல் உள்ளவர்கள் பாகக்காய் செடியோட இலை அரைச்சு சாராக்கி பாத எரிச்சலின் மீது தடவி வைத்திருந்து ஓரிரு மணி கழித்து கழுவி வந்தால் பாத எரிச்சல் நீங்கும் குளிர்ச்சியையும் தரக்கூடியது பாத எரிச்சல் உடையவர்கள் தைராய்ட் சுரவியையும் சர்க்கரை நோயையும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்